وقال رسول الله صلى الله عليه وسلم يقال لصاحب القرآن اقرأ وارتقي ورتل كما كنت ترتل في الدنيا فإن منزلك عند آخر آية تقرأها أو كما قال عليه الصلاة والسلام شنجي كوريا قنيت الكوريا ميلانة فيريار كليه قنوان كليه شهودر كليه أنبي الكوريا تايمار كليه شهودر كليه அல்லாஹு சுபானம் அனைவர்களுக்கும் ஒரு மிகவும் பரிசுத்தமான தூய்மையான ஒரு மார்க்கத்தை தந்திருக்குகின்றான் உலகத்துல எத்தனையோ மார்க்கங்களும் மதங்களும் தோண்டிக் கொண்டும் மறைந்து கொண்டும் இருக்குகின்றன அந்த மார்க்க மதங்களை நாங்க பார்த்தோம் என்றா யாராவது ஒருவருடைய பெயர் அல்லது ஒரு நாட்டுடைய பெயர் அல்லது ஒரு கோச்சரத்துடைய பெயரை வைத்து அந்த மதங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்குகின்றது யூத மதத்தை எடுத்துக் கொள்ளுங்க அந்த யூத மதத்துடைய பெயர் வந்ததே யஹூதான் சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் யாபு அலைஹி சலாத்து அவர்களுக்கு பனிரண்டு ஆண் குழந்தைகள் அதிலுள்ள ஒரு ஆண் பிள்ளையுடைய பேர் தான் யகுதா அந்த யகுதாவுடைய வம்சத்துல வந்தவர்கள் நிறைய பேர் இருக்குகின்றார்கள் அந்த வம்சத்துடைய பெயரை வைத்துத்தான் யகுத் என்று சொல்லி யூத மதத்திற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உலகத்துல பெரும் பகுதியான அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவ மதத்துடைய பெயர் வந்ததும் அதரத் ஐசாவுடைய பெயரை வைத்துத்தான் அதரத் ஐசாவுடைய பெயர் ஜீசஸ் கிறிஸ்டுன்னு சொல்லி இருக்குது அந்த பெயரை வைத்துத்தான் கிறிஸ்தவ மதமே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு எங்கட நாட்டில் உள்ள அந்த பௌத்த மதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க புத்த பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல மனிதர் அவரை பற்றி தகவல் எழுதப்பட்டிருக்குது அவர் நல்லவர் உலகத்துல மக்கள் யார் யாரெல்லாம் தன்னுடைய தலைவரா வணங்குறாங்களோ அவங்க யாரும் பாவம் செய்யுங்கள்னு சொல்லல்ல ஹதரத் ஐசாவாக இருக்கலாம் ஹதரத் மூசாவாக இருக்கலாம் உலகத்தில் உள்ள மக்களுக்கு நல்லதட்டாங்க ஆனால் அவர்கள் அவர்களுடைய பேச்ச என்ன செய்யறாங்க அவர்களை கடவுளாக தெய்வங்களாக எடுத்து வணங்குறாங்க ஒருபோதும் நீங்க என்ன வணங்குங்கன்னு சொல்லல்ல ஒருபோதும் நீங்க எனக்கு சஜிதா செய்யுங்கன்னு சொல்லல்ல ஆனால் அவர்களை புகழக்கூடியவர்கள் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஹதரத் ஐசாவை கடவுளா தெய்வமா எடுத்துட்டாங்க அந்த அடிப்படையில புத்த பெருமாளும் ஒரு நல்ல மனிதர் சாலிஹான மனிதர் அந்த அவருடைய பெயரை வைத்துத்தான் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு ஆனா இஸ்லாத்திரிங்கெடுத்துக் கொண்டீங்க அது எந்த கோத்தரத்துடைய பெயரும் இல்ல எந்த நாட்டுடைய பெயரும் இல்ல எந்த நபருடைய பெயரும் இல்ல இஸ்லாமுண்டாலே என்றால் வழிப்படுதல் கட்டுப்படுதல் அல்லாஹூக்கு முன்னால நாங்க எங்களை முழுமையாக ஒப்படைத்தல் அப்ப மற்ற மதங்கள் மார்க்கங்களை விட்டும் எங்கடைய இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வித்தியாசமும் அதே மாதிரி மற்ற மார்க்களுடைய வழிகாட்டுதலுக்காக இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த வேதங்களை விட்டும் எங்களுக்கு தரப்பட்டும் வித்தியாசமான ஒரு வேதம் எங்கடூத்தால அவனே பாதுகாப்பதாக வாக்களி திறக்கின்றான் குரான் இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம் இந்த குரானை நான் அவர்களுக்கு இறக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய அந்த வேதம் அந்த அப்தா உலக பாதுகாக்கப்பட்டது ஆனால் சில வருடங்கள் சில நூறு வருடங்களுக்கு பின்னால சரித்திரத்தை நீங்க படிச்சிருப்பீங்க புக்தே நசர் என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்கார அரசன் அவன் பௌத்த அதாவது அந்த மசூதுல் அக்தாவில் உள்ளவர்களை தாக்கி அந்த மசூதுல் அக்தாவையும் தாக்கி அந்த தௌராத் என்ற வேதம் பலகையில தான் எழுதப்பட்டிருந்து அவர்கள் அந்த சந்திக்க போன வேலையில அந்த தௌராத்தில் உள்ள விடயங்கள் பலகையில் எழுதப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த தௌராத் உடைய பலகைகளை மசூது ரொம்ப பாதுகாப்பாக வைத்தாங்க ஆனால் அந்த மசூது அக்தாவை தாக்கிய வேலையில அந்த பலகைகளும் எரிந்து சாம்பலாகிவிட்டது இப்படி உலகத்தில் தௌராத் வேதம் அதற்கு பின்னால வந்தவர்கள் தான் ஹதரத் ஸி சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுடைய ஞாபக சக்தியவே சென்ன செய்றாங்க மீண்டும் கௌரா த மக்களுக்கு முன்னால ஓடி காட்டுறாங்க அதனால் தான் ஹ Hazrat உஸைரையும் யூதிகள் அல்லாஹ்வுடைய குமாரர் அல்லாஹ்வுடைய மகன். وکாலத்து யூதூ உஸைருடி புளுல்லா. وکாலத்துன்னா ஸாரல் மసీஹு புளுல்லா. யூதிகள் சொல்வாங்க உஸைர் அல்லாஹ்வுடைய மகன். கிறிஸ்தவர்கள் சொல்வாங்க ஈஸா அல்லாஹ்வுடைய மகன். Hazrat உஸைர் அலைஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாம் அவர்களை அந்த யூதர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னதற்குக் உரிய முக்கியமான காரணம் என்ன? அவங்க தவ்ராத்தை தன்னுடைய நியாய சாத்தியல மீண்டும் ஓதி காட்டியது. அப்ப Hazrat மூஸா அவர்களுடைய வபாத்துக்கு பின்னால்தான் அந்த தௌராத் மீண்டும் எழுதப்படுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எடுத்துக்கொண்டீங்க அந்த ஜபூர் வேதத்தில இறை கட்டளையுடன் சில கவிஞர்களுடைய கவிகளும் இணைக்கப்பட்டிருக்கு ஒரு நூறு நல்ல கவிஞர்களுடைய கவியும் அந்த ஜபூர் வேதத்தில இணைக்கப்பட்டதனால அதையும் அவர்களால் முழுமையா பாதுகாக்க முடியல பின்னால வந்த ஹகரத் ஐ சாலை சலாத்து அவர்களுக்கு இஞ்சில் கொடுக்கப்பட்டு அந்த இஞ்சில் எழுதப்பட்டதும் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு பின்னால தான் இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களால சொல்ல முடியாது அது இறங்கிய பாஷா உண்டு இந்து எழுதப்பட்டிருக்க பாஷ வேறு அதுல கூட பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி எத்தனையோ ஏற்பாடுகள் வந்துருச்சு ஆனால் மேலான பெரியார்களே கனவான்களே அல்ல தாக வாக்களித்திற்கின்றான்டைய எந்த ஆபத்தை கொண்டும் இதை அளிக்க முடியாது அதனால தான் முஸ்லீம் ஷரீஃபர் ரிவாயத்து வருகின்றது நபி அவர்களை பார்த்து அல்லா கூறுகின்றான் முனசிலுடன் அழைக்க உங்களின் பக்கம் உங்களின் மீது ஒரு கித்தாப நான் இறக்க போகின்றேன் நீரால் அதை அழித்து விட முடியாது வெள்ளத்தால் அதை அழிக்க முடியாது நெருப்பால் அதை அழித்து விட முடியாது உலகத்துடைய எந்த இயற்கை அனர்த்தத்தாலும் ஆபத்து வராத அளவுக்கு அல்லாஹு என்ன செய்தான் அந்த பொறானை அவனே பாதுகாப்பதாக வாக்களி திறக்குகின்றான் நபி அவர்களுக்கு எத்தனையோ மோஜிதாக்கள் அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு காலத்தில் பொதுவான ஒரு வழக்கம் ஒரு நபி தன்னை அந்த மக்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்டுங்க நபிமார்களால் வெளியானவைகளுக்கு அற்புதம் என்றும் மோஜிதா என்றும் வலிமார்களால இறை அவர்களை எதையாவது வெளியாக்கி காட்டின அதற்கு கராம்த் கூறப்படும் இப்பொழுது ஒவ்வொரு நபிமார் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது தெளிவான சூரியனை விரிந்த கை ஒளியுள்ளதாக பிரகாத்தமானதாக இருக்கும் குறந்தவரது உங்களோட தோல் பட்டைக்கு கீழே வைத்து விட்டு மீண்டும் வெளியே நிறுத்தி என்றால் தகுருஜ பைபா அது ரொம்பவும் பிரதாசமானதாக ஒளி உள்ளதாக இருக்கும் மின் கைரிசு அதுல எந்த இருளும் இருக்காது ஆயத்தன் உக்ரா நாங்க உங்களுக்கு தந்த அர்த்தாட்சிகளில் இதுவும் முக்கியமான ஒரு அர்த்தாட்சி வேற பெரியார்களே கணவான் கணேஷ் அது மாதிரி ஒவ்வொரு நபிக்கு அல்லாஹு பலவிதமான அவர்களை பத்தி நாங்க முன்னாடி ஞாபகம் அவர்களுக்கு பறவைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் அவங்க சிக்கி செய்யற வேலையில் அவர்களோடு சேர்ந்து மலைகளும் சிக்கிரி செய்யும் அவர்கள் ஜிக்ரி செய்யற வேலையில் அவர்களோடு சேர்ந்து பறவைகளும் சிக்கி செய்யும் அவர்களுடைய தந்தை தாவூட் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றான் மலைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் அவர்கள் ஜிகி செய்யக்கூடிய வேலையில அந்த மலைகளும் சேர்ந்து அவர்களோடு சிக்கி செய்யும் அவர்கள் ஜிகி செய்யக்கூடிய வேலையில பறவைகளும் அவர்களோடு சேர்ந்து சிக்கி செய்யும் இது அதரத் தாவூத் அலேஹி சலாத்து அவர்களுக்கும் அவர்களுடைய மகன் சுலைமான் அலேஹி சலாத்து அவர்களுக்கும் அல்லாஹுவால கொடுக்கப்பட்ட ஒரு மோஜிஸா ஹதரத் யூசுப் அலேஹ் சலாத்து அவங்களோட சரித்திரத்தை குரான்ல தனியாக யூசுஃப் உடைய சரித்திரம் குரான்ல சொல்லப்பட்ட மாதிரி வேறு யாரு எந்த ஒரு நபியுடைய சரித்திரமும் விரிவாக தெளிவாக சொல்லப்படல இப்ராம்ல ஒவ சரித்திர வாழ்க்கையில நடந்த ஒரு விடயத்தை சொல்லி இருப்பான் யூசுப் அவர்களுடைய முழுமையான அந்த சரித்திரத்தை சூரா யூசுட அல்லா அப்படியே தொடர்படியா கூறிக்கொண்டு இருக்குகின்றான் அந்த சரித்திரத்துல வருது ஹதரத் யூசுப் அலேஹி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்களை விட்டும் அவர்களுடைய தந்தை ஹதரத் யகூபை அல்லா பிரித்து விடுகின்றான் அந்த பிரித்ததற்குரிய காரணத்தையும் முக்கியமான ஒரு கித்தாப் தப்சீர் தப்சீர் மாரிஃபுல் குரான் இருக்குது இங்கேயும் மாரிபுல் குரான் சொல்லி இருக்குது முஃப்தி ஷபி ரஹமத் இங்கிலீஷிலேயும் இருக்குது உருதிலேயும் இருக்குது அந்த தப்தீர் மாரிபுல் குரான் என்ற கிதாபில் எழுதப்படுது அதற்கு அகூப் அலேஹி சலாத்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள் உள்ள அல்லாவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் வணங்கக்கூடிய வேலையில் அவர்களுடைய மகன் யூசுப் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் புரட்ட விடுறாங்க தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க தொட்டில தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் குரத்தை விட்டு பக்கம் திருப்புகிறார்கள் இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் எந்த யாக்குமார் சலாத்து சலாம் அல்லாஹுடைய விசேஷமான ஒரு நபி விசேஷமான ஒரு சூழ் நீங்க என் பக்கம் நெருங்கி என்னுடன் ரகசியம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில உங்களோட மகன் அழுததற்கு உங்களோட மகன் குரட்டி விட்டதற்கு என்னுடன் ரகசிய பேசுவதை நீங்க மகனின் பக்கம் உங்களோட திசையை அதனால இதோ உங்களை விட்டும் உங்களோட மகனை நான் பிரித்து விடுகின்றேன் என்று சொல்லித்தான் சுமார் இருபத்தி ஐந்து வருடம் முப்பது வருஷம் அதனால் யாக்குமாலி சலாத்து அவர்களை விட்டும் அவர்களுடைய மகனை அல்லா பிரித்து அவ்ளோ பெரிய தூரத்தில் இருக்கல அதுல தேடான்ல அலி சொலாத்துல இவடையிலொரு கடல் தான் இருக்குது கொஞ்சம் அந்த கடலை தாண்டிட்டு அவங்க முப்பது வருஷம் அகூ அலேத்து அவர்களை விட்டும் அவர்களை சரித்திரம் சொல்லக்கூடிய நேரம் அல்ல கடல் சீர செய்கின்றார்கள் தெரியுது அலேஹி சலாத்து எங்கட வாபா ஷாம்ல அதாவது ஜோர்டன்ல தான் இருக்கிறாங்க இப்பொழுது அனுப்புறாங்க எங்கட வாபாவை கூட்டிக் கொண்டு வாங்க போய் விட்டது இப்பொழுது அலையாத்துலாம் அவர்கள் போட்டிருந்து ஒரு ஜுப்பா ஒரு சட்டையை குடுத்து அனுப்புறாங்க இந்த சட்டையை கொண்டு போய் எங்கடாவுக்கு முன்னால போடுங்க எங்கட பாப்பாவுடைய பார்வை திரும்பி வந்துவிடும் பார்வை திரும்பி வரும் உகர்ந்து கொண்டு மேலேஷ் அதற்கு வந்தான் பிறவியிலேயே குருடராக அவரை நான் அல்லாஹுடைய அனுமதியைக் கொண்டு சுகமாக்குவேன் ஒரால் இறந்து விட்டார் என்றால் அல்லாஹுடைய அனுமதியைக் கொண்டு அவனுக்கு மீண்டும் நான் உயிரை கொடுப்பேன் நீங்க வீட்டுல என்னென்ன பதுக்கி வச்சிருக்கிறீங்க சேகரித்து வைக்கிறீங்க அதையும் நான் சொல்லுவேன் நீங்க வீட்டுல எதை சாப்பிட்டு வந்தீங்க அதையும் நான் சொல்லுவேன் இது என்னுடைய அல்லாஹூடைய அனுமதியை கொண்டு வேளாண் பெரியார்களே கணவான் கணேசா்களே இப்படி அல்லாஹூ சுபானாத் சலாத்து அவர்களுக்கு ஒன்பதா தாச்சு சுலைமான் சலாத்து அவர்களுக்கு காத்தே வசப்படுத்தி கொடுத்தது அவங்க சிக்கி மலைகள் பறவைகள் அவர்களோடு சேர்ந்து சிக்கி சேரது அஹூபுக்கு தன்னுடைய மகனோட சட்டையை போட்டதே மாதிரி போடக்கூடிய ஒரு ஒட்டகத்தை அவர்களுக்கும் ஆனால் இந்த அத்தாட்சிகள் எதுவுமே இந்த உலகத்தில் இல்ல அவர்கள் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த அத்தாட்சிகள் இருந்தது அந்த மாஜிதாக்கள் இருந்தன அவர்களுடைய அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது ஆனால் நம்முடைய தலைவர் ரசூல் லாஹி சல்லா வாய் அவர்களுக்கு இது போன்று ஓரிரண்டு அத்தாட்சி அல்ல பல மாஜிதாக்களை அல்ல கொடுத்திருந்தான் அந்த மாஜிதாக்கள் மிகவும் முக்கியமான ஒரு மாஜிதாத்தான் இந்த ஆன்சரே மேலான பெரியார்களே இந்த குரான் மற்ற வேதங்களை மட்டும் எப்படி வித்தியாசமோ அதே மாதிரி இந்த குரானை அவன் பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கின்றான் மேலான பெரியார்களே கணவான் கணேஷர்களே இந்த குரானை முதலாவது அல்ல பாதுகாத்தது எதுல லௌல் பலகையில வைத்து அது குரான் வருது மஜித் அந்த முதலாவது வானத்தில் இருந்து தான் இருபத்தி மூணு வருஷ கால எல்லைக்குள்ளால ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்க நடக்க அந்த குரானுடைய இறங்கிக் கொண்டே இருக்கிறது அந்த குரான் அல்ல முதலாவது பாதுகாத்தது எதுல நபியுடைய கல்புல உள்ளத்துல வைத்துட்டான்ஹி சல்லாம் அவங்களுக்கு வகை வரும் அலித்துக் கொண்டு வருவாங்க அப்ப சில நேரத்துல வகை ஒரே நேரத்துல அஞ்சு ஆயிரத்தும் வரும் பத்து ஆயத்தும் வரும் அம்பது ஆயத்தும் வரும் நூறு ஆயத்தும் வரும் ஒரு பெரிய முழுமையான சூறாவையும் அலிஹி சலாத்து வந்து ரசூல் சல்லா அலே சொல்லாம் அவர்களை சொதி காட்டுவாங்க இப்ப நபி அவர்களுக்கு பயம் என்ன இது வரைக்கும் இந்த புராண பாதுகாக்கணும் தொடர்ந்து என்ன செய்வாங்க ஜிப் ஓதக்கூடிய வேலையில நீங்களோடீங்க நீங்க அவசரப்பட்டு ஜிப்ரீலோட சேர்ந்து நீங்க ஓடாதீங்க நாங்க ஓதுறத்தை நீங்க கேளுங்க நாங்க ஓதி முடிச்சதற்கு பின்னால நீங்க ஓடுங்க அதை நாங்க உங்களை பாதுகாத்து தருவோம் அல்லாவுடைய புதரத்தை பாருங்க நாங்க ஒரு பாடமாக பாடமாக்கி எவ்வளவு கஷ்டப்படுவோம் ஒரே சந்தர்ப்பத்தை ஐம்பது ஆயத்து நூறு ஆயத்திறங்கினாலும் அதிர ஜிப்ரேலி சலாத்து ஒருக்க ஓதினா அந்த நூறு ஆயத்தையும் நபி அவர்கள் உடனடியா பாடமாக்கி விட்டுடுவாங்க ஆனா ஒரு வருஷத்துல எத்தனை நாயர் எத்தனை சூறா இறங்கியதோ அது எல்லாத்தையும் இந்த ரமதானுடைய மாதத்துல தான் அதர ஜிப்ரேலுக்கு முன்னால நபி அவங்க தௌர் செய்வாங்க எத்தனை சூரா இறங்கிச்சோல்லாம் அதர ஜிப்ரல் அலை சலாக்கு அவர்களுக்கு முன்னால ஓதி காட்டுவாங்க நபி அவர்கள் எந்த வருஷத்துலார்களோ அந்த வருடத்துல அதாவது ரெண்டு தௌர் அதாவது ரெண்டு தினமும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட குரான ஓதி காட்டினாங்க ஆஹா நபியுடைய காலத்துல குரானை முதலாவது பாதுகாத்தது எதுல நபியுடைய கல்வளை வச்சு அதுவும் அவர்களுக்கு அந்த காலத்துல அல்ல குடுச்சுருன்னு பெரும் என்ன செய்வாங்க கல்பட வைத்து பாதுகாப்பாங்க ஆனா மறுமுனையில குரான எழுதக்கூடியவர்களும் இருந்தாங்க அவங்களுக்கு காசி புல் வகை அல்லது குத்தா புல் வகை வகையை எழுதக்கூடியவர்கள் சொல்லப்படும் ஒரு பதினாறு பதினேழு பேர் ஒரு ஒரு ரிவாயத்துல ஒரு நாற்பத்தி சொட்ச பேர் இருந்ததா வளது வகை வரும் சொல்லுவாங்க வகையை எழுதுறவங்க வாங்கன்னு சொல்லி இப்ப அந்த வகை எழுதக்கூடியவங்க எல்லாம் நபிய சூழ்ந்து வந்து உட்கார்ந்து கொள்வாங்க இப்ப அந்த வகையை எழுதுவாங்க எதிரெழுது யார் யார்கிட்ட எது எது கிடைக்குமோ அதுல அதில் எழுதி கொள்வாங்க சிலர்கள் என்ன செய்வாங்க ஈட்டமட்டைகள் எழுதுவாங்க சிலர்கள் கற்பாறைகள்ல எழுதுவாங்க இன்னும் சிலர்கள் உத்தகத்துடைய அந்த நீளமான எழுதுவாங்க இன்னும் சிலர்கள் பேப்பர்களையும் எழுதினாங்க யார் யாருக்கு எது எது கிடைச்சதோ அதுல அதில எல்லாம் அந்த குழா எழுதி கொள்வாங்க ஆனா நபியுடைய காலத்துல இந்த முழு குழந்தையுடைய காலத்துல இருக்கலும் இந்த ஆயத்துக்கு மேலால அல்லது இந்த ஆயத்துக்கு கீழே எழுதிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அந்த வகையை எழுதக்கூடியவர்கள் எல்லாம் அதை எழுதி கொள்வாங்க வேளாண் பெரியார்களே கணவான் கணேசா்களே எந்த அளவுக்கு ஞாசா சக்தி என்று சொன்னா அம்பிரிபுமி ஒரு ஏழு வயசு ஒரு சிறு குழந்தைக்கு அவர்கள் தங்களுக்கு அந்த வயதுல அம்பரிக்கொள்ளவே இல்ல குரானுடைய பெரும் என்ன செஞ்சிட்டாரு பாலமா கேட்டாரு அப்ப பாருங்க அவர்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய ஞாபக சக்திய கொடுத்திருப்பாங்க மக்கள் இருந்து முகாஜிர்கள் வருவாங்க மதியனாவுக்கு அப்ப மதிய பெண்களை திருமணம் முடிச்சுகள் என்ன நீங்க எங்களுக்கு பணமோ சொத்து செல்வமோ ஒன்றுமே தர தேவல்ல உங்களுக்கு என்னென்ன குரானுடைய சூறாக்கள் பாடமோ அந்த சூறாக்களையும் ஆயத்துக்களையும் மாத்திரம் நீங்க எங்களை சொல்லித்தாங்க பரிசுத்தாங்க அதையே நாங்கள் மகராக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறக்கூடிய அளவுல குரான படிப்பதில் அவர்களுக்கு நபபிள சிலவேல சத்தம் அதிகமா வரும் நபி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அவர்களுடைய முக்கியமான வியாபாரம் குடும்பம் அவர்களுடைய தூக்கம் சாப்பாடு இதை தவிர்த்துள்ள மற்ற முழு நேரம் என்ன செய்வாங்க அந்த குரான கொள்கைகள் ஓதுவாங்க ஆண்கள் பள்ளியிலும் ஓதுவாங்க பெண்கள் அவர்களுடைய வீட்டுல ஓதுவாங்க நபி அவர்கள் வபாத்தாக காலம் வரைக்கும் இதே அடிப்படையில தான் குரான அல்லா பாதுகாத்தான் ஆனா நபியுடைய காலத்துல பல யுத்தங்கள் நடந்துச்சு அந்த யுத்தங்கள்ல ஒரு யுத்தம் தான் வீரை மவுனான்னு சொல்லக்கூடிய யுத்தம் அதுல எழுபது காரிகள் நபியுடைய காலத்துல காரியில எழுபதுக்கு ஒருவன் துளைஹா அசதி என்று சொல்லக்கூடிய ஒருவன் இவங்க எல்லாம் தன்னை நபி என வாஜிட ஆரம்பித்தாங்க அந்த வேலையில ரவி அல்ல ஒரு சஹாபாபுடைய ஜமாத்த தயாரிச்சு அனுப்பினாங்க அந்த நீங்கள் பெயர் இந்த நிகழ்வுக்கு பின்னாலியும் அவர்கள இந்த நபியுடைய காலத்தில் இப்படி ஒவ்வொரு யுத்தத்திலே தாக்கப்பட்டுட்டா எங்க புறான நாங்க எப்படி பாதுகாக்கிறது அதனால நீங்க அனுமதித்தாங்க இந்த புறான எழுதப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் நாங்க ஒரே ஒரு புத்தகத்துடைய வடிவத்தில் ஒன்று சேர்க்க நீங்க அனுமதித்தாங்க முதலாவது கேட்ட கேள்வி நபியவர்கள் செய்யாத ஒரு வேலையை நபியவர்கள் காலத்துல அவ்வளவு பெரிசாது தேவைப்படல ஆனா இந்த காலத்துல சகிதாயி கொண்டு இருக்கிறாங்க இது முக்கியமான தேவை இதுல சைடு இருக்குதுன்னு சொல்லி அதுல தொமர் ரெல்லாம் அதுல சபுபக்க ராகும் அவர்களை வற்புறுத்தி கொண்டே இருந்தாங்க காலத்தில் இருக்கிறீங்க நம்பியுடைய காலத்தில் நீங்க வகையை எழுதி கொண்டிருந்தீங்க அதனால் இந்த குரான நீங்க ஒன்று சேருங்க பாரு அவன காலத்துலுட உழைப்பு தாவத்துடைய உழைப்பு ஆண்கள் பெண்கள் வீட்டில் எல்லாம் நடந்து ஒரு அழகான சூழல் மாஹோல் இருந்ததுனால எல்லாத்துடைய கவலையும் ஒரே கவலைத்தான் ஒரு வித்தியாசமான சிந்தனை இல்ல பக்கர் எதை கேட்டாங்களோ அதே கேள்வியை சாபித்து கேட்கிறாங்க ரெண்டு பேர்ட்டையும் நதியாத நீங்க எப்படி எனக்கு செய்ய சொல்றீங்க நதியுடைய காலத்துல நடக்காதது நீங்க எப்படி செய்ய சொல்றீங்க அதர தபுபக்கர் உமரது பேரும் சொன்னாங்க இது ஹயரான விஷயம் நல்ல விஷயம் எப்பொழுது கஷ்டம் இருந்தாலும் உங்களோட உத்தரவை கொண்டு நான் உண்டு சேர்க்கிறேன் சொல்லி அதில் என்ன செய்யும் வேளாண் பெரியார் கரையான வான்கலேஷ் அவர்களை இந்த சரித்திர புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்பொழுது பேரும் சேர்ந்து என்ன செய்ய குரான ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் யாரு குறைந்தாலும் இருக்கிறதில்ல யாராவது ஆயத்துக்களை கொண்டு வந்தா அதனை செய்து முதலாவது தன்னுடைய ஞாபக சக்தியை வச்சு பார்ப்பாங்க என்னுடைய இந்த மனநத்திற்கு இது சரியா இருக்குதா இரண்டாவது கொடுப்பாங்க உங்களுடைய ஞாபக சக்திக்கு இது சரியா இருக்குதா மூணாவது சொல்லுவாங்க வகை வரக்கூடிய வேலையில நபியுடைய சமூகத்தில நீங்க இதை எழுதி நீங்க என்பதற்கு ரெண்டு சாட்சியோடு குறைந்தா தான் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படி மூணு நாலு நிபந்தனைகளை வைத்து அதை செய்தாபித்தோ குரான் என்ன செய்யறாங்க புத்தக வடிவத்தில் மாதிரி என்றான் அது ஒரு மெகசின் ஒரு சின்ன புத்தகம் இந்த வடிவத்தில் ஒன்று சேர்க்கட்டாங்க அந்த குரான்ல வருது நபி அவர்களுடைய ஹஜீசல வருது குர் ஆனும் குரான் ஏழு முறையில ஏழு வார்த்தையில இறக்கப்பட்டிருக்கு அப்படி இந்த வார்த்தை வித்தியாசம் இல்ல அதனுடைய உச்சரிப்பு வித்தியாசம் குரான் என்ன செய்யலாம் ஒவ்வொரு உச்சரிப்பட ஏழு வகையில குரான் ஓதலாம் உச்சரிப்பு நாங்க ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்றேன்ல கொழும்பாட்கள் பேசுற தமிழ் ஒரு மாதிரி அங்கிட்டு அக்கண்டிகாரவங்க இன்னும் ஒரு மாதிரி எங்கிட்டு டெங்கு காரவங்க வேறொரு மாதிரி கழுத்தர காலிக்காரவங்க இன்னும் ஒரு மாதிரி தமிழ் தன் பேசுறது அந்த உச்சரிப்பை பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா வித்தியாசமா பேச புள்ளி கூட மாற்றப்படல்ல அதனோட நுணுக்குதா கூட மாற்றப்படல்ல அதனோட தவறு சேரும் கூட மாற்றப்படல்ல அந்நியவர்களி பெருமை பேசுறதுக்கு அல்ல குரான தரல மாற்றமாக இந்த குரானுடைய அடிப்படையில நாங்க எங்க வாழ்க்கையை அமைக்கணும் எங்கட ஆண்களுக்குரிய வாழ்க்கையுடைய திட்டம் எங்கட பெண்களுக்குரிய வாழ்க்கையுடைய திட்டம் குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை ஆட்சியுடைய முறை அனைத்தையும் அல்லாஹூ சுபான குரான்ல கூறியிருக்கின்றான் மேலான பெரியார்களே கணவான் கணேஷர்களே ஆரம்பியுட காலத்துல குரானுடைய ஈடுபட்டது அந்த குரானுடைய ஹிஜபத்தில் ஈடுபட்டதுனால அதுல ஜெயித் தான் கண்ணியப்படுத்திய மாதிரி வேற யாரையும் கண்ணியப்படுத்தல புகாரி ஷரீஃப்ல வருது ஒரு தரவை நபி அவங்க கேக்கிறாங்க பார்த்து அத்தியானியா ஜெய் உங்களுக்கு சுரியானியா பாஷ தெரியுமா சொன்னாங்க யாரும் சூழல்லா தெரியாது நம்ம இவங்க சொன்னாங்க அப்படின்றா பத்தா அல்லம்ஹா என்ன அந்த சுரியானியா பாஷைய படிங்க யூதர்களுடைய லெட்டர் வந்தா ஒரு யூதனை வச்சு தான் டிரான்ஸ்லேஷன் தெரியுமா செய்யணும் நான் அரபியில லெட்டர் அனுப்பினா அந்த லெட்டர் ஒரு யூதன் தான் அவர்களை தெரியுமா செய்யணும் எனக்கு அவங்கள நம்ப முடியாது அதனால நீங்க இந்த சுரியானியா பாஷைய படிங்க புகாரில வருது அதே சாபிக்கிறது எல்லாம் வண்ணும் அந்த சுரியானியாவுடைய முழு பாஷைய பதினேழு நாளில் படிச்சு முடிக்கிறாங்க எ தமிழ் எடுத்து கொள்ளுங்க இங்கிலீஷ் எடுத்து கொள்ளுங்க வேற எந்த படிக்கிறார் இங்கிலீஷ் மீடியம் அவர்களால் விளங்க முடியாது ஒரு பதினேழு நாளில் அதை ரசித்தபடி சாதிக்கிறது படிச்சு முடிச்சாங்க ஈடுபட்டாங்க அவர்களுக்கு அல்லாவும் பெரிய ஞாபக சக்தியை கொடுத்தா அதனை துமர்றது எல்லா எங்கயாவது யுத்தத்துக்கு போனா தன்னுடைய பிரதிநிதி தன்னுடைய பிரதிநிதியாக அதனை அல்லா அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான் குரான் அவ்வளவு இனிமையா ஓதுவாங்க நபி அவங்க சொல்லுவாங்க நீங்க ஓதணும் இப்போடைய சராத்த படோ பண்ணுங்க இப்ப நம்ம படோ பண்ணுங்க அந்த அளவுக்கு அதற்கு என்ன செய்வாங்க புறான இனிமையான குரல்ல ஓதுவாங்க ஆரம்பல மக்காவுல சத்தம் போட்டு கொரான ஓதக் கூடாதுல ஈடுபட்டது அவர்கள் ஒரு மரத்தை பார்த்து சொல்றாங்க இந்த மரத்திலே ஒரு கனிய பிச்சு கொண்டு வாங்குமசூத் எல்லாம் மரத்தில் ஏறுறாங்க ஏறி கனியப்பிக்க ஏறக்கூடிய வேலையில அவருடைய இந்த கெண்டை கால் அவருடைய இந்த அவன கொல்ல கொஞ்சம் மெலிஞ்சு மாதிரி அப்ப ஒரு கேள்வி பண்ணினாரு என்னோது இந்த கெண்டைக்கால் இந்த கெண்டைக்கால் என்ன இவ்வளவு மெலிஞ்சு பேசிருக்குது என்று ஒரு கிண்டல் மாதிரி கேள்வி மாதிரி சொன்ன வேலையில மலையை விட பாடமாக இருக்கும்னு சொல்லி நம்பியாங்க அப்போ துணியாவுட கொரானுடைய ஹிதமத்தில் ஈடுபடுறாங்க அவர்களுக்கு எல்லாரும் பெரிய பாக்கியம் இன்னும் சொல்லுவாங்க இது நூக்க அலையா எ வீட்டுக்கு போட்டு இருந்தா அந்த கேட்க தூக்கி கொண்டு வீட்டுக் கொள்ள வரையிலும் எங்களுடைய சாஹிபு நானே நபியுடைய செருப்பை தூக்கிற தீப நபி அவர்களுடைய தலையணியை தூக்குற தீப நபி அவர்களுடைய நபி அவர்கள் உதவு செய்யக்கூடிய சுந்து கொண்டு கிடைச்சிட்டு அந்த குரானுடைய ஹிதமத்தில் ஈடுபட்டதனால் மேலான பெரியார்களே கணவான் கணேசன அன்று அவர்கள் குரான ஓஜை ஹிதமத்தில் ஈடுபட்டாங்க ஈடுபட்டாங்க ஈடுபட்டாங்க இருக்குது அந்த குரானின்படி அமல் செய்யக்கூடிய வரைக்கும் இருக்குது அதனால குரான நாங்க வெறும் வரக்கத்திற்காக வேண்டி எடுக்கிற ஊட்டில ரொம்ப கண்ணியமான வைக்கிறதுக்கூடிய வேலையில அல்லா எங்களை கண்ணியமாக முஸ்லிங்களுக்கு முக்கியமான வழிகாட்டுதல விட்டாச்சு நபியுடைய விட்டாச்சு அந்நியவர்களுடைய கலை கலாச்சாரங்களை பின்பற்ற ஆரம்பித்தது முஸ்லீம்களுக்கு இருந்த கண்ணியம் நாளுக்கு நாள் பட்டு போகுது வேதான பெரியார்களே கணவான் கணேசவர்களே இந்த குரான் பெரிய ஒரு சக்தியை வச்சிருக்கிறான் என்று சொன்னா உனக்கே தெரியும் உலகத்துல இப்ப நாங்க இப்ப கிட்ட ஒரு வயசு எங்களை விட கூட்டினா நாற்பது நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசு உள்ளவங்க இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு பருது தொழுகையில மாத்திரம் நாங்க சூற சொல் பாத்தி ஹாவா பதினேழு தரவா உதறும் மருதுல மாத்திரம் பதினேழு இப்ப இந்த ரமதாந்த தராவேகல தரா இருபது தடவை தடவை தடவை கணக்கு போட்டு பாருங்க எத்தனாயிரம் தடவை அந்த சூரத்துள் பாத்திய ஹாவ கேட்டு கேட்டு எங்களுக்கு என்னப்பு வந்துருச்சா அல்லது எங்களுக்கு ஏதாவது போர் வந்துருச்சா ஹரம் ஷரீப் நீங்க பேசி பார்த்தீங்க நாளும் அந்த மேலாண் அன்பிற்குரிய சகோக்களை உலகத்திலே எந்த கவிதையா இருக்கலாம் எந்த கிறிஸ்தவன் அல்லி கேட்க உள்ளத்தில் ஒரு வகையான ஒரு அமைதியில் ஒரே குழப்பம் ஒன்றுமில்ல நீங்க முதலாவது பார்க்கிற தனிப்பாட்டு குரானுடைய சப்தத்தை வீட்டில் உள்ள எல்லா சைத்தான்களும் பரிந்து பேசுறோம் காலை முதல் மாலை வரைக்கும் சைத்தானியத்தை கேட்டா காலை முதல் மாலை வரைக்கும் சைத்தானியத்தை பார்த்தா வீட்டில் சைத்தான் தான் பெய் பிசாசு வரும் பார்க்கறது பெய்ய பார்க்கறது பிசாச அப்ப வீட்டுல வேற இந்த ரஹமத்தா வரப்போகுது மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதனால அல்லாஹுடைய மணக்குமார்களே இறங்குறாங்க எல்லா ஒரு தடவை வந்து சொல்றாங்க யார் சூழல்லா நேற்றிரவு நான் குரான் ஊதி கொண்டிருந்தேன் ஓதி கொண்டிருந்த வேலையில எங்கட் நாதாவது சொல்லுவாங்க அந்த ஈட்டப்பழம் எல்லாம் அறுவடை செஞ்ச சூடளிக்கிறது எங்கட நா அவங்களுக்கு அதிகமா ஈத்தப்படம் தானே அந்த ஈத்தப்படத்தை சூடடிக்கிறேன் எங்களை கொண்டிருந்தார் அதுக்கு பக்கத்துல எங்களை வீட்டில் ஒரு நான் கட்டி வச்சிருந்தேன் யார சூழல நான் குரான் ஓதி கொண்டிருந்தேன் ஓதி கொண்டிருந்த வேலையில எங்க வீட்டில் உள்ள உத்தாகம் செய்து அது குழம்பு அது அங்கு ஆடுது அசைது அப்ப மறுக்கணிப்பாக்கிறேன் அந்த அதே தான் அப்ப சொன்னாங்க பக்கத்துல எங்கட மகன் ஐயாவும் தூங்கி கொண்டுதான் எனக்கு பயம் புடிச்சிருச்சு ஒத்தகம் அங்கிட்டு எங்கிட்டு போகுது அது வந்து எங்க பிள்ளைய நிறுச்சுட்டா என்ன செய்யறது அதனால நான் முப்பத்தி வந்து சொல்லி நம்பி அவங்க கிட்ட சொன்ன வேலையில சொன்னாங்க உசைத் நீங்க திரும்பவும் பேசு ஓதுங்க நீங்க திருப்பி பேத்து ஓதுங்க முதலாவது ஓடுங்க அந்த ஒட்டகம் என்ன செய்து ஒட்டகம் ஆடுதான் பாருங்க திரும்பவும் ஓடுங்க அந்த ஒட்டகம் ஆடுதான்னு பாருங்க திரும்பவும் ஓடுங்க அந்த ஒட்டகம் ஆடுதான்னு பாருங்க உங்களோட தலை தூக்கி மேல பாருங்க ஏதாவது தெரியப்படுதான்னு சொல்லு சொன்னாங்க ஆம் யார சூழல்லா மேல ஒரு மேக கூட்டம் என்ன சூழ்ந்திருந்துச்சு அந்த மேக ஒரு பிரகாசமான முறையில நம்ம சொன்னாங்க உசை அதுதான் மலக்குமார்களை இறங்கி கொண்டு இருக்கிறாங்க நீங்க நேத்திரவுமா தினமும் கூட தண்ணி வரைக்கும் வருகை வரைக்கும் அந்த மலக்குமார்களை மதியநாள் உள்ள மக்கள் பார்த்திருப்பாங்கன்னு சொன்னாங்க அப்ப அல்லாவுடைய கலாம் கூடிய வேலையில அங்க ரஹத்துடைய மலக்குமார்கள் இறங்குறாங்க அதுல தனியான ஒரு இன்பம் சஹாபாக்களுக்கு அதற்கு பின்னால வந்தவர்களுக்கு ரமபுடைய மாதம் வந்த குரான தவிர வேற எந்த ஈடுபாடும் இல்லை அதனால் ரபி அல்லாஹு ஒரு நாள் ஒரு குரான முடிப்பா யோசிச்சு பாருங்க பாப்பம் ஒரு நாளையில ஒரு குரான் ஓதி முடிக்கிறது என்றா அவர்களுடைய முழுமையான ஈடுபாடு குரான் இமாம் கரண்ட எழுதி இமாம் இமாம் உள்ளவர் அவர் சொல்லுவாங்க ரமதான் மாதம் வந்துட்டா நான் ஹதீஸை எழுதுறது ஒரு பக்கமா வச்சு என்ற ரமதான் இது குரானுடைய மாதம் நான் குரான் ஓதுவதில் ஈடுபட்டுடுவேன் சொல்லி இமாம் மாலிக் அகமதுல்லா அலேஹே சொல்லுவாங்க அதனால நாங்க கண்ணியும்டா குரானுடன் நாங்க இணையோனும் யாரு யாரு இணைவார்களோ அவர்கள் அல்லா கண்ணியப்படுத்துறான் அன்றும் கண்ணியப்படுத்தினான் இன்றும் கண்ணியப்படுத்துகின்றான் கிளாமனால் வரைக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் குரானோடு இணையோனும் ஒரு கிட்டாபில யுத்தத்தை பேசி பல நாட்களுக்கு பின்னால திரும்பி வராங்க வந்தி இரவையில சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட மனைவி ஒரு ரெண்டு ரக தொழுதிடுவாரு எனக்கு அனுமதிட்டாங்க மனைவி சொன்னாங்க சரி தொழுங்க சாப்பிட்டாரு இரவு சாப்பாடு உதவு செஞ்சாரு தொழுறாரு தொழூராறு தொழுறாரு பஜ்ஜூருடையின் பாங்கு சொற வரைக்கும் தொழுறாரு எங்கட யோசிச்சு பாருங்க எங்கட அறிவுல படுமா கலை அழகான மனைவி எதிர்பார்த்து அனுமதி கேட்டாரு கொஞ்சம் கொரானுமதி அனுமதி தாங்க ஓதரா சுபகு பாங்கி சொல்லக்கூடிய வேலையில தான் அவருக்கு ஒரு இதுண்டு வந்துருச்சு உடனடியா ஸ்தலான் கொடுத்தாரு அப்ப பின்னால மனைவி அவருக்கு சரியான ஆத்திரம் அந்த மனைவி சொல்றா சும்பி வந்தீங்க உரிமை ஒன்று இல்லையா சொன்னாரு நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி இருக்க கூடாதா நீ கொஞ்சம் இடையில என்ன கட்டி இருக்க கூடாதா அப்படி கேட்கறாங்க நீங்க என்ன என்னையும் மருந்து விட கூடிய அளவுக்கு தொழுகையில எப்படி நீங்க ஈடுபட்டீங்க அந்த சம்பந்தமான நாயக்குகளா நான் ஓதே ஓதே அதனுடைய இன்பத்தில் அப்படியே நான் மெய்ப்பறந்து விட்டேன் அதான கேட்கின்ற சொல்லாக்கி இன்னும் எவ்வளவு நேரம் நான் ஈடுபட்டு இருப்பேன் என்று கூறக்கூடிய அளவுல குரான் ல் அவரும் பக்கத்துல மனைவி இருக்கிற அந்த மனைவிடையாப்பகம் ஏன் அந்த குரானுடைய இன்பத்துல இனிமேல் அப்படியே மேம்பறந்துட்டாரு இது போன்ற ஒரு சரிசிரம் அல்ல நூற்று கணக்கான சரிசிரங்கள் நாங்க ஈடுபடும் நாங்க ஓதணும் அது கேண்டு நாங்க நேரத்தை ஒதுக்கணும் மற்ற எல்லாத்தையும் நேரம் ஒதுக்கத்தானே செய்கிறோம் நாங்க பிசின்னு சொல்லி நாங்க பேப்பர் பார்க்காம இருக்கிறோம் பிசின்னு சொல்லி நியூஸ் பாக்காம இருக்கிற பிசின்னு சொல்லி எங்களை நண்பர்களை சந்திக்காம இருக்கா பிஸின்னு சொல்லி மத்த எங்க வேலைகளை செய்யாம இருக்கிறோமா அதனால் மாதம் என்ன செய்யறது என்ன செய்யாதவர்கள் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது நான் நீங்க எனக்கு விருப்பமாயிருக்கு அல்லா உங்கள்ட்ட அல்லாஹூ சம்மான அல்லா என்னுடைய பேரை சொல்லி சொன்ன என்னுடைய பெயரை கேப்பாங்க முட்டத்தில் ஓதுவாங்க அதனால் தாவூதுடைய ராகம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்ப ஒரு சொன்னாரு யார் சூழல்லா அபு மூசா ஓதுறாரு மக்கள் எல்லாம் அவரை எனக்கு கே காசியா இருக்குற திப்பாட்டுவாரு அவருக்கு தெரியாம ஒரு இடத்துல பேச்சு ஒளிஞ்சு அவருடைய கராட்டை கேட்கறதுக்கு எனக்கு ஏற்பாடு செய்ய இல்லாம சொன்னாங்க ஆம் யார் சூழல்லா இப்ப நபி வந்து அதை தபு மூசா கரா ஓதுவாங்க அவருக்கு தெரியாம நபிவுங்க அந்த கேட்டு எடுத்தாரு சொன்னாங்க அபு வுக்கு கொடுத்த பாருங்க தாவூத்துக்கு கொடுக்கப்பட்ட ராக மாதிரி ஒரு கல்ல ராகத்த குடுத்தீங்க அப்ப நபி அவர்கள் எவ்வளவு பெரிய இந்த பகிரக்கப்பட்ட நபி அவர்கள் குரான் ஓதுவாங்க சாப்பிட்ட உதவி சொல்லி கேட்பாங்க அபுமு சாப்பிட்ட ஊத சொல்லி கேப்பாங்க அதனால நாங்களும் என்ன செய்யறது ஓதுறது எங்களை மகன்மார்களை ஊதிக்கிறாங்க மகன்மார்கள் ஊதிக்கிறாங்கண்டா அவர்களை ஊத சொல்லி கேட்கறது இதுதான் எங்களுக்கு மிச்சம் உலகத்துல தேர்றது சொத்து செல்வம் வீடு இது எல்லாத்தையும் நாங்க எத துனியா நல்ல வயலான காரியங்களை சம்பாதிப்போமோ அது தான் ஆகிறார் எங்களுக்கு வரும் அதனால மேலான பெரியார்களே கனவாங்க நான் ஒரு நாளைக்கு ஒரு ஜூதினா ஒரு மாசத்தில் விருப்பத்தோடு தோப்பி செய்வான ஆகவே அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா யல்லா நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா யல்லா நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா யாழ்லா இந்த குரானுடைய மாதம் யாழ்லா இந்த மாதத்தை ஹயாத்தாக்க தோஃபிக் இதனுடைய சிலாவத்தை கொண்டு ஹயா தாக்க தோஃவாயா குரானில் உள்ளதின்படி நாங்க முழுமையா எங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக்கொள்ள தோஃவாயா யாழ்லா நம்முடைய ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் அனைத்து மக்களும் யாழ்லா குரான் கூறக்கூடிய முறைப்படி நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள தோஃவாயா யாழ்லா உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள தோஃவாயா மாதத்தில் யார் யார் மன்னித்தாயோ அல்லா அவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயா யார் யார் எல்லாம் நிரகத்தை விட்டு விடுதலை செய்வாயோ யா அல்லா அவர்களின் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயா ஏ அல்லா நம்முடைய முடிவை நல்ல முடிவாகி நம் அனைவர்களையும் என்னத்தில் சிறுதோ என்றுடைய